நிகழ்ச்சியிலே தலைமையேற்றிருக்கிற தவிர்த்து ஜவகர் சுவாமிகள் அவர்கள் ஆத்ம போதகர் விப வித்யா பீடத்தை பாடிய நல்லூர் பகுதியைச் சார்ந்தவர்கள் அவர்கள் இப்பொழுது தலைமையேற்று இந்த இரண்டாம் நாள் முற்பகல் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுமாறு அவர்களை பணிபோடு கேட்டுகிறோம் ஞான குரு வாணியை உள்ளிதான் பொருளை போதிய வேதாகமத்தின் உச்சியின் உட்பொருளை பலகலை பொருள் முடிவின் முடிவான பொருளை பற்றரை பற்றிய பெரியோர் பரவியவான் பொருளை அலை திவளை உரைகாடலில் உதித்தொடுங்குமாவோள் அகிலாண்டம் உதித்தொடுங்கும் மூலப் பொருளை இலகிய சொற்குருவாகி யாமும் அப்பொருளை எங்கு மாம் பரம்பொருளை யாமும் சீர்மிகு ஞாக வேட்டின் கண் சமாதி கொண்ட அருள் புரியும் அமலானந்த குருவோ ஏற்றம் மிகு சென்னையம்பதியின் கண் அவதரித்து தம் குருநாதர் புகழ் எண் திசை பரப்பியவராம் லட்சுமணானந்த குருவூ போர் மொழிவுட்கருத்தை உள்ள துணரச் செய்தவராம் கருணானந்த குருவும் ஏழுமலையான இந்த கைவல்ய மாநில இரண்டாவது மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஆன்மனேய ஒருமைப்பாடு உள்ள மையன்பர்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லியும் நன்றி பாராட்டியும் ப்பொழுது என்னுடைய தலைமை உரையை தொடங்குகிறேன் கைவல்ய நவநீத மாநில நடத்தும் கோவிலூர் வடாதிபதி மையப்ப ஞான தேசிக சுவாமிகளுக்கும் அடியே கைவல்ய நவநீத மாநில மாநாட்டில் பங்கேற்கும் வேதாந்த அமைப்புகளின் மெய்யற்பர்களுக்கும் அடியேன் கைவல்ய நவநீத மாநாட்டில் புரிந்தோர்க்கும் புரிவோர்க்கும் வேதாந்த சொ சொற்பொழிவுகளாற்றும் ஞானகுருமார்களுக்கும் அடியேன் கைவல்ய நவநீதத்தை இயற்றிய தாண்டவராயருக்கும் அதன் காரியத்தை இங்கே நடத்தும் திகடும் தீர்க்க தரிசி தியாகராஜ சுவாமிகளுக்கும் அடியே நாளே அன்பர்களே இந்த மாநாட்டிலே கைவல்ய நவநீதத்தை பற்றித்தான் நாம் எல்லோரும் பேச இருக்கிறோம் அதற்கு மூலகாரணமாய் திகழும் தாண்டவராய சுவாமிகளுடைய சரிதத்தை பற்றி யாம் நம்மிடையே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்பி அதை அவருடைய சரிதத்தையே அந்த சதானந்த சுவாமிகளால் இயற்றப்பட்ட தாண்டவ சரிதம் ஐம்பத்தோரு பாடல்களால் அமையப்பட்டது அதனை மகா கோவிந்த அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் அவர் நன்னிலத்திலே அந்த கும்பாபிஷேகம் நடத்தும் சமயத்திலே இந்த புத்தகத்தை வெளியிட்டார் அதனுடைய மறுபதிப்பாக பாடிய நல்லூரின் கண்ணே அமர்ந்திருக்கும் கணபதி பதிப்பகுத்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தாண்டவர் சரிதத்தை மறுபதிப்பாக வெளியிட்டார் ஆகவே நாம் இந்த கைவல்லிய வனிதம் என்ற இந்த அருமை பெருமை உரிய இந்த நூலை இந்த இருநூத்தி பாடல்களையும் நம்மை மயக்க செய்த அந்த வரிகளை ஏற்றிய தாண்டவராயரை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம் அதாவது முற்காலத்திலே அந்தனர்கள் தான் வேதாந்தத்தை பரப்பினார்கள் என்பது தாண்டவராயர் தத்துவராயர் ஆதிசங்கரர் இன்னும் எவ்வளவோ பேர்கள் அந்த வகுப்பை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் மற்ற வகுப்புகள் வேளாண் வகுப்புகள் இது மாதிரி சேர்ந்தவங்க எல்லாம் சைவ அறுபத்தி மூணு நாயன்மார்களை படிக்கும் போதும் சரி மற்றைய ஏனைய சைவ சித்தாந்தங்களை படிக்கும் போதும் சரி அவர்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது விழுக்காடு ஏனைய பெற வகுப்பைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் தற்காலத்தில் அது மாறிவிட்டது அம்மாவுக்கு ஆலை என்று திருத்தோட்ட தொகையிலும் அடியாருக்கும் அடியேன் திருநீலகண்டத்துக்கு அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் வெள்ளுமா மெய்ப்பொருளுக்கும் மடியேன் விரி பொழில் சூழ் போன்றயான் விரன் மின்னாருக்கும் அடியேன் பாடி அவர் அம்மாவுக்கு ஆலை என்று முடிக்கிறார் எண்பத்தி ஆறு பாடல்களாக சேக்கிரார் பெருமான் சிதம்பரத்துல பெரிய புராணமாக பாடினார் அது போல அந்த திருவாரூர் என்ற தலம் அது தோன்றியதில் இருந்தே இன்றளவும் அருமை பெருமை வாய்ந்த வேதாந்தம் சைவ சித்தாந்தம் போன்ற சைவம் வைணவம் போன்ற அனைத்திலும் புகழ்பெற்ற மகான்கள்லாம் அங்கு அவதரித்திருக்கிறார்கள் அந்த திருவாரூருக்கு பக்கத்திலே மதுவனம் என்று அக்காலத்தில் அழைக்கப்பட்டு இப்பொழுது நன்னிலம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடத்திலே நமது சுவாமிகள் மாதவானந்தர் அம்பிகை அம்மையார்களுக்கு மகனாக அவதரித்தார் அது சாதாரணமா இல்லை அவர்களுக்கு முடிந்து பல ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் தவித்து பிறகு அவர்கள் திருமலை திருப்பதிக்கு பாத யாத்திரையாக சென்று அங்கே வெங்கடேச முகுந்தனை வழிபட்டு அருளினாலே அவர்களுக்கு நமது தாண்டவராய சுவாமிகள் அவதரித்தார் பாவமாம் நெறியில் பயமும் புண்ணியமாம் பணியினில் விருப்பமும் மிகுந்து தீவகாருண்யம் முதலான குணங்களில் சிறந்து மூவை மே வீட்டு நெறியினால் எவருக்கும் வியப்பும் அன்பும் அச்சமும் ஏவ தாவில ஞானசாதனம் நான்கும் சார்ந்திடும் பக்குவ நாளில் அப்ப மூவை பருவத்தில் பதினைந்தாவது வயது வரும்பொழுது இவர் என்ன ஆனார்னா பாவத்தை தரக்கூடிய செயல்களில் பயமும் புண்ணியத்தை தரக்கூடிய அந்த செயல்களில் விருப்பமும் மிகுந்து அவருக்கு மிகுந்த ஜீவகாருண்யம் முதலான தெய்வ சம்பத்துக்கள் இருவதையும் அவர் அடைந்து அந்த பதினைஞ்சாவது வயதிலே அவர் வீட்டு நேரியை விரும்பினார் இதை கண்ட அந்த பகுதியை சார்ந்த அவர்கள் வியப்படைந்தார்கள் சிலர் அவர் மேல் அன்பு கொண்டார்கள் இன்னும் சிலர் ஆஹா இந்த பதினைந்து வயதிலேயே இந்த பாலகன் உடையவன் இந்த மாதிரி வீட்டு நெறியை விரும்பி அறைந்து கொண்டு இருக்கின்றானே என்று அவர்கள் கூட ஏற்பட்டது இவர் கடவுளுடைய அவதாரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்பொழுது அவருக்கு அந்த மும்ச்சுத்துவம் வந்தது பதினைந்தாவது வயதில் அவருக்கு அந்த நான்கு சாதனங்களும் வந்தது வந்தோடன நான்கு சாதனம் வந்தாக்கா தான் நாம சிந்திப்போம் எப்படின்னா இவருக்கு சிந்திக்கிறத எழுதியிருக்கிறார் படைத்தது யார் எங்கு நின்று நான் வந்தேன் எவ்விடம் செல்வேன் மேல் நண்ணுவது எவ்வளோ எவ்வளோ எவ்வையோ எங்கோ எவனோ இங்கு இருமுனைக்கு நரகமும் சொர்க்கமும் ஆக பண்ணியும் வேதாகமும் பகிர்ந்ததும் யார் இந்த உலகத்துல பேசிக்கிறாங்களே வேதங்கள் இருக்கு ஆகமங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் பரோட்சமாக நான் கேட்டிருக்கிறேன் இந்தந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் சொல்லுது அப்படின்னு ஆனால் இந்த அஞ்சு பூதங்களும் எப்படி வந்தது யார் படைத்தா என்ன படைச்சது யார் நான் மேலே பிறவி எடுத்திருந்தேனா இல்லை மறுபடியும் நான் பிறவி எடுப்பேன் இதெல்லாம் யார் எனக்கு சொல்ல போகிறேன் சாதாரணமாக நான் பார்க்குறேன் சாப்பிட்றது தூங்குறது குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறது அப்புறம் தெய்வத்தின் அருள் இல்லை தெய்வத்தை பற்றியே நாலேஜ் இல்லாதது செத்து போகிறதெல்லாம் வந்து விலங்கு இயல்புகள் இருக்குது ஐந்தறிவு நாலறிவுடைய இருக்குற கணத்தினை அறி கோடி பொண்ணித்தோர் கணத்து வாழ்நாளை கொல முயன்றிடும் அது உருமோ கேட்கிறார் இந்நிலை எவரால் உணரலாம் இந்த நிலையை யார் எனக்கு உணர்த்துவார் அவரை எவர் அறிவிப்பவர் அவரை குருநாதும் நாள் எந்த எனது சரீரமும் ஓர்கனமும் நிலையன்று நல்லா தெரிஞ்சுகிட்டேன் இந்த உடம்பு நிலையற்றது இந்த ஞானம் வருவது எப்படி என விசாரத்தால் வந்தடைந்திடும் விசாரம் தான் ஏதெனில் அப்ப நாராயணகுரு பதினெட்டு வயது உடைய அந்த பாடகன் எவ்விடம் இருக்கிறான் என்று கேட்டு அவர் வீட்டு எதிர்க்க வந்து நிக்கிறாரு அப்பா அதை பார்த்தோன்ன அவரு தன்னுடைய குருநாதர் தேஜஸ பார்த்தோன்ன அவரு காலடியில அடியற்ற மரம் போல அப்படியே என்று அகற்றி எல்லா தவையன் அல்லன் அல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வைக்க மௌனமானால் என்பது போல நீக்கி சான்றதாய் மிஞ்சிடும் சாட்சியாய் மிஞ்சிடும் தான் தான் மட்டும்தான் பிரியம் என்று அறிந்து நீ இருப்படி சொ இவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பரவிசிராந்தி அற நிறுத்திவான் விசராந்திங்கிறதுக்கு நமது மகாநாராயணசாமி மகா கோவிந்தசாமி சுவாமிகளும் மகா நாராயணசாமி சாமி அவர்களும் இந்த கோவிலூர் மடத்தில் படிச்சுட்டு அவர் நன்னிலத்துக்கு சென்றார் இன்னொருவர் சத்துவாச்சாரியில வேலூருக்கு அருகே இருக்கிற சத்துவாச்சாரி சிவ அவர் மடாதிபதியாக இருந்தார் அந்த மகாநாராயணசாமி வந்து அந்த விசிராந்தி என்ன அப்படிங்கிறதுக்கு சொன்னார் விசாரணையினால் சாந்தி அடைவருக்குத்தான் விசிராந்தி என்ற பொருள் விசாரணை அல்லாத மற்ற சரிய யோகத்தினால சாந்தி எனக்கு கிடைச்சதுன்னு அவனாலும் சொன்னா அது விசா அது விசிராந்தி அல்ல அது மீண்டும் நம்மளுக்கு அந்த பழைய லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்வார் அதனால விசிராந்தி என்றால் விசாரணையினால வரக்கூடிய சாந்தி எவர் ஒருவர் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டு அதுவாகவே தான் உணர்வடி நிறைவாக நிற்கும் அப்பிரமத்தை யாரு தானாக உணர்கிறார்களோ அவர்களுக்கு அந்த விசிராந்தி அடையும் அப்படி விசிராந்தி அவர்கள் வந்து இறப்பது உறுதி மறுபடியும் வரும் அதனால சந்தேகமும் விபரீதமும் வரும் இவர் வியாசரே சொல்றாரு நீ ஜனக மகாராஜன் போய் கத்துக்கோ அவரு போனாரு ஜனகர்ட்ட கேட்டாரு அவர் கேட்டது என்ன மாய ஜனகராஜன் வந்து அவருக்கு அதை பலவிதமா அவரை வெளியில நிற்க வச்சு அவரை அவமானப்படுத்தி சாப்பாடு போடாம அவரை பலவிதமா பண்ணார் ஆனா அதுக்கெல்லாம் சுகர் எதுவும் இந்த மாதிரி கேவலப்படுத்துறாருன்னு கூட பார்க்கல பேசாம இருந்தாரு அப்புறமா அவரை கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் கழித்து அவரை அவரு தன்னுடைய சபையில அழைத்து கொண்டு வர சொல்லி அவருக்கு இருக்க அமைத்து அவர் சொல்றாரு அப்பத்தான் அவர் மாயையை பற்றி இவர் கேட்கவும் அவரு நீ இப்போ மாயை தானே நீ அனுபவிச்சதெல்லாம் உண்மையா மாயை அதுதான் மாயை அப்படி அவருமால் அறிந்து சித்த விசிராந்தி உற்று ஐயன் திருப்புற ஞானத்திற்கே உற்றார் அதனால நீயும் ஐயத்தையும் இதையும் சந்தேகத்தையும் தீ இதையும் அதனால துக்கமாம் காரணமும் காரணம் காரண காமம் அதாவது ஆசை அது தன் அஞ்ஞானத்தால் என்ன சொல்லுது காமமாம் வைரிகான் அதாவது மகாசனோ மகா பாப்பா ஆசைதான் நமக்கு எதிரி வேற யாரும் எதிரி இல்ல அண்ணன் இல்ல தம்பி இல்ல யாருமே இல்ல அதனால தன் ஞான சாதனத்தினால தான் அதை ஒழிக்கணுமே தவிர சாவ பேதத்தினால ஞான தண்டத்தினால தான் முடியும் அதாவது பகவத்கீதை பிரம்மசூத்திரம் பிரஸ்தான அருந்தரயமும் பெருங்குறவர் உபனிஷத்துக்கள் பெருங்குறவர் ஞான பாடிய வார்த்தை அதாவது ஆதிசங்கரீதிய அந்த பாஷ்யம் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு உள்ள பாக்கியம் அந்த ஆதிசங்கர ரீதிய பாக்கியத்துக்கு சுரேஸ்வாரியார் போன்ற அவர்கள் சீடர்களால் எழுதப்பட்ட வார்த்தமம்வேகூணி மோனம்சி ஜீவன் உத்தி விவேகம் பஞ்சதசி ஜீவன் விவேகம் போன்ற நூல்கள் எல்லாம் ஆக்கப்பட்டது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு இந்த ஞானம் வந்துடும் அப்படின்னா இதெல்லாம் விரிவுரை உரைக்க தாண்டவன் கேட்டு மிகு மனம் உள்முகமாகி கரி என்னும் அதாவது விரிவுரை தாண்டவ நாராயணகுரு சொல்லவும் அதை தாண்டவராயர் கேட்டு மனம் உள்முகமாகி அதாவது கைவல்லியத்துல ரெண்டு பாடல்கள் படிச்சாலே போதும் புகழ் இரண்டினுக்கும் வாட்சியம் மனமெழா லட்சியத்தான் மனமிலா பிரம்மமான கடைந்தெடுக்கும் ஆட்சியம் என்ன உன்னை அறிந்து பிரிந்து கொள்ளு போதும்பா அப்புறம் இன்னொரு பாட்டு சந்தேகம் அழிவில்லாத தட்பதந்தனை அகமுகத்தவர் அழிவில் தற்பதந்தவர் சேர்வ வழி நடப்பவர் பராமுகமாகினால் மலர்ந்த கண் இருந்தாலும் குழியில் வீழ்வர் அப்படி வெளிமுகம் கொண்டு காணுகிறானோ பழிதரும் பிறவி கடல் அழுந்துவர் அதுபோல இவர் உள்முகமாக்கி கறி என்னும் அறிவை அதாவது பிரம்மா கரி நித்தியம் பூரணம் ஏகம் பரமார்த்தம் பரபரம் நிதானம் சாந்தம் சத்தியம் கேவலம் துரியம் சாட்சி அதுக்கு அசலம் நிறஞ்சனம் இப்படி விதி குணங்களாலும் விளக்கு குணங்களாலும் ஏகப்பட்ட பேரு சொல்றாங்க அதனால இந்த சாட்சி கரி என்னும் இந்த சாட்சிய நீ தான் நான் தான் அதுவா இருக்கிறேன் நான் அதுவாக இருக்கிறேன் ஆரண வாக்கியம் தத்துவம் என்றபடி இவர் கனபை அடைந்து நீ எந்த சாஸ்திரங்களை படிச்சாலும் நீ மரபுல வந்தவர்கிட்டதான் கேட்கணும் மரபில் வரணும் மரபு இப்ப நாங்கள்லாம் அச்சுதாசர் மரபு அமலானந்தர் மரபு அந்த மாதிரி மரபுல வர்றவங்கிட்ட குரு கிட்ட அப்படி இவரு தெளிந்த அருட்குருடைய நாராயணகுரு நமக்கு நவீன யோகி வந்து சகட வேதாந்த சாஸ்திரங்களின் அர்த்தத்தை யாவரும் சுலபமாய் உணர்ந்து அடையும் முறையில் தமிழ் பாடல்களால் அறிவில் தெளிவினை கொடுக்கும் கைவல்லிய நவநீதத்தை சிறப்பாக ஏற்றி படைத்த இந்த நூலால் ஜீவர்களது துன்பம் நீங்கும் என்பதே அப்படி அவர் சொன்னதுனால அவர் செஞ்சாரு தன்னை நாடி வந்த கின்யாசுகளுக்கு தத்துவமிசி மகாராஜத்தை உபதேசித்தாரு கீர்த்தியுற்ற கைவல்யத்தை பக்குவமாய் மரணம் செய்யணும் தாண்டவராய சதுரத்துல சதானந்த சுவாமியே சொல்றாரு கீர்த்தியுற்ற கைவல்யதத்தை பக்குவமாய் மரணம் செய்ய வைத்து வேதத்தன்மையை நீக்கி தான் கூடத்தன் என உணர வைத்து ஆனந்தத்தில் திளைக்கச் செய்தார் எழுச்சியுடைய மக்களை வருத்தும் வியாதிகளின் மூலவியாதி பேய் பயக்கம் முதலிய தீமையான துயரங்கள் யாவையும் அவரு சங்கர்பத்திலே அவரு ஆசி வழங்கினாலே அதெல்லாம் அவங்கள விட்டு போகிற மாதிரி அவரு இருந்தாரு அவரு வணங்கிய தெய்வம் மதுவனை சூரனும் வரத நாராயணன் அன்னிலத்துல இருக்கு சென்று வணங்கி இந்த வள்ளல் தன்மை மிக்கவராய் அவர் வாழ்ந்தாரு அவற்ற காம லோப போக மதம் ஆச்சரியங்கள் எதுவும் இல்லாம இருந்தாரு பெருமை தாண்டவனார் தனது குரு நாராயணர் விதேக முத்தி பெற்ற நட்சத்திரத்துல அவரும் விதேகம் அடைந்தாரு வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல விதேக முத்தி அடைந்தார் அது போலவே தாண்டவராய சுவாமிகளும் அதே தினத்துல அதே மாசத்துல அதே நட்சத்திரத்துல அவரு விதே கை அடைந்தார் அது ஜய வருடம் கருணை மிகுந்த நாராயண விளங்கிய தாண்டவசர் குரு இருவரும் எழுந்தருள் இருக்கின்ற சமாதி ஆலயத்தில் செய்து உடையவர்களாம் நடைமையாகிய கைவல் என விதத்தை குறைவரசோர் சிவானுபூதி அடைந்து மேன்மை மிகவும் ஆனந்தமதாய் வாழ்வார் அப்படின்னு சொல்லி சதானந்த சாமிய அந்த பாடல்கள் அவரு நம்ம தாண்டவராஜ சாமியில் அவதரித்த காலம் ஆயிரத்தி நானூத்தி எட்டு சர்வதாரி வருடம் அவரு மோட்சம் அடைந்தது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு ஜய கிட்டத்தட்ட நூத்தி வருடங்கள் சாமிகள் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த நன்மை எல்லாம் செய்திருக்கிறார்கள் ஆகவே கைவல்யா நவீதத்தை மரணம் செய்வோம் செய்து சித்த விசராந்தி அடைவோம் என்று கூறிக்கொண்டு ஒரு சிறிய அறிவிப்பை தெரிவிக்கலாம் என்று படித்து மானுவிட்டால் கைவல்லிய நவநீதத்தை மானம் செய்வது மிக மிக மிக சுலபமாகும் ஆகவே அன்பர்களே இன்றைய தினம் கைவல்ய நவநீத மாநில மாநாட்டை ஆரம்பித்து இந்த கைவல்ய நவநீத ஞான என்ற ஒரு ஸ்தாபனத்தையும் நிறுவிய தீர்க்க தரிசி சுவாமிகளை நாம் மறக்க முடியாது அவர்கள் வந்து இங்கு மேடையில் அமர்ந்து சலருக்கும் அவர் தன்னுடைய பார்வையை செலுத்தி அந்த ஞானத்தை கொடுக்குமாறு இந்த சமயம் நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த கைவல்லிய நவனித பெருமன்றத்தை அவர் ஸ்தாபிதம் செய்தார் அதற்கப்புறம் பாடியநல்லூரிலே மூன்று நாட்கள் இந்த மாநில மாநாட்டை நடத்தினார் இப்பொழுது கோவிலூர் மடத்திலே இரண்டாவது இன்னும் பல இடங்களிலே மூன்றாவது நான்காவது நடத்துவதற்கெல்லாம் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இங்கிருந்து அங்கு செல்லும் அன்பர்கள் தங்குவதற்கு இடமின்மையார் அவதிப்படுவதை பார்த்து அங்கு ஒரு இடத்தையும் வாங்கி அந்த இடத்திலே ஒரு மண்டபத்தை கட்டி அங்கு வரும் மெய்யன்பர்கள் யாவருக்கும் தங்கும் வசதி செய்யக் கொடுக்கவும் அவர் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் நாம் துணை போக வேண்டும் தாண்டவராய சாமி அவருடைய பாடல்ல முக்கியமாக ஒரு பதினாறுல இருந்து பதினெட்டு பாடல்கள் மிக மிக நுந்திய கருத்துக்களை நமக்கு சொல்வதாக சொல்ற ஒன்று மகனே குமான் முயற்சியால் உரைத்து மானிடருக்கு ஈசன் நன்றி செய்யவே காட்டிய நூல் நடந்து நல்லவர் பின்னே சென்று துட்டவாதனை விட்டு ஜெனித்த மாய தள்ளி நின்று ஞானத்தை விவேகர ஞானத்தை அடைந்தவர் பவங்கள் போகும் நிச்சயம் இதுதானே அப்படிங்கிறார் அதனால ஆதிசங்கர கூட விவேகம் ஒன்று கேள் மகனே குமார் முயற்சியால் உரைத்துகிறார் ஒரு தனிப்பட்ட அவரவர்கள் முயற்சி செய்தால்தான் நாம இந்த ஞானத்தை அடைய முடியும் அது தாண்டவராய சுவாமி கைவல்லியம் எப்படி எழுதுன எழுதினார் இருக்கிறதுக்கு சதானந்த சாமிகள் அதுல விளக்கம் கொடுக்குறாரு அவர் சிந்திக்க ஆரம்பித்தார் நான் யாரு இந்த உலகம் என்ன நான் ஏன் இப்படி இருந்தேன் நான் நரகன் சொற்கள்னா எப்படி இருந்தே சிந்திக்கிறார் அதுபோல நாமும் சிந்தனை செய்து அதற்கு நம்ம இந்த சாஸ்திரங்களை எல்லாம் குருமுகமாக படித்து அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வோம் என்று இந்த சமயத்திலே கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்